வணக்கம் நற்றினையின் நித்தம் ஒருமுத்து வழங்குபவர் அறிமுகம் சே ஞானப்ரியன் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் எழுதியுள்ள தனது அனுபவங்கள் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் தந்தையின் மரணத்தீட்டு முடியும் முன்பாகவே நான் வேலை தேடி அலையலானேன் உணவின்றி வெறும் காலுடன் கையில் விண்ணப்பத்தாலுடன் கொளுத்தும் வெயிலில் ஒவ்வொரு அலுவலகமாக ஏறி இறங்கினேன் என் துன்பத்தைக் கண்டு இறக்கப்பட்ட என் நெருங்கிய நண்பர்களுள் சிலர் சில நாட்கள் என்னுடன் வருவார்கள் சில நாட்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் ஆனால் எனக்கு எல்லா இடங்களிலும் ஏமாற்றமே கிடைத்தது உலகத்துடன் ஏற்பட்ட இந்த முதல் அனுபவத்தின் மூலம் ஒன்று தெளிவாக விளங்கியது தன்னலமற்ற இரக்கத்தை காண்பது அரிது ஏழைகளுக்கும் பலவினர்களுக்கும் இங்கே இடமில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பு வரை எனக்கு ஏதோ சிறு உதவி செய்யும் வாய்ப்பு கிடைத்ததால் அதை பெரும்பேராக எண்ணியவர்கள் இன்று என் நிலை மாறிவிட்டதை அறிந்து முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் அவர்களால் உதவ முடிந்தும் என்னை பார்த்து விலகினார்கள் இதையெல்லாம் கண்டும் கேட்டும் இந்த உலகம் அசுரனால் படைக்கப்பட்டதாக தோன்றிற்று ஒரு நாள் வெயிலில் சுற்றி சுற்றி வாதங்களில் கொப்புளங்கள் தோன்றிவிட்டன முற்றிலுமாக சோர்ந்து போய் மைதானத்தில் நின்ற நினைவு தூணின் நிழலில் சாய்ந்தேன் அன்று நண்ப்போ என்னவோ சரியாக நினைவில்லை அவர்களுள் ஒருவன் எனக்கு ஆறுதலாக இருக்கட்டும் என்று இதோ பிரம்மத்தின் அருட்காற்று வீசுகிறது என்ற பாடலை பாடினான் அந்த பாடலை கேட்டபோது யாரோ என் தலையில் ஓங்கி அடிப்பது போலிருந்தது என் தாய் மற்றும் சகோதரர்களின் பரிதாப நிலை நினைவிற்கு வந்தது தாங்கோனா வேதனையுடனும் ஏமாற்றத்துடனும் மனக்கசப்புடனும் போதும் போதும் நிறுத்த உன் பாட்டை யாருடைய உறவினர் பசியின் கொடுமையால் வாடி வதங்கவில்லையோ மானத்தை மறைப்பதற்கு ஒரு முள்ள துணிக்காக யார் அலைய வேண்டுமோ அப்படி பஞ்சனையில் சாய்ந்து சுகபோகம் அனுபவிப்பவர்களுக்குத்தான் இந்த கற்பனை எல்லாம் இனிமையாக இருக்கும் எனக்கும் அப்படி ஒரு நாள் இருந்தது ஆனால் இன்று வாழ்க்கையில் கொடூரமான உண்மையின் முன் அவையெல்லாம் கேலிக்குத்தாக தோன்றுகின்றன என்று கூனேன் என் இந்த வார்த்தைகளால் மிகவும் வேதனைப்பட்டான் எத்தகையின் கோரப்பற்களில் அறைபட்டுக் கொண்டிருந்தால் என் வாயிலிருந்து இப்படிப்பட்ட சொற்கள் வந்திருக்க முடியும் என்பதை அவன் எப்படி அறிவான் காலையில் எழுந்து இரகசியமாக விசாரித்து நிலையை அறிவேன் சில வீட்டில் எல்லோருக்கும் உணவு இருக்காது என் கையிலோ தம்பிடி காசு இருக்காது உடனே என் தாயரிடம் நன்பன் ஒருவன் சாப்பிட கூப்பிட்டு இருக்கிறான் என்று கூறிச் செல்வேன் சில நாட்கள் ஏதாவது உண்பேன் சில நாட்கள் பட்டினிதான் என் நிலைமையை யாரிடமும் பேச என் மனம் இடம் கொடுக்கவில்லை முன்போலவே பணக்கார நண்பர்கள் என்னை தங்கள் வீட்டிற்கோ தோட்டத்திற்கோ அழைத்துச் சென்று என்னை பாடச்சொல்லி கேட்பார்கள் தவிர்க்க முடியாமல் சில வேளைகளில் அவர்களுடன் சென்று அவர்களை மகிழ்விப்பேன் ஆனால் உள்ளத்தின் குமுறளை அவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில்லை அவர்களும் விசாரித்ததில்லை அத்தி பூத்தார் போல் யாரோ ஒருவர் மட்டும் நீ ஏன் இப்போதெல்லாம் வருத்தமாகவும் சோர்வாகவும் இருக்கிறாய் தயவு செய்து காரணத்தை சொல் என்று கேட்பார்கள் அவர்களுள் ஒருவன் மட்டும் என் வீட்டுச் சூழ்நிலையை விசாரித்து தெரிந்து கொண்டு அவ்வப்போது தன் பெயர் தெரிவிக்காமல் என் தாய்க்கு பணம் அனுப்பி வந்தான் அதன் மூலம் என்னை என்றுமாக அவனுக்கு நன்றி கடன்படுமாறு செய்துவிட்டான் நன்றி வணக்கம்